நியாயாதிபதிகளின் புத்தகம் அதிகாரம் அவன் தலைமையை சிறைப்பித்த அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினால் அவன் பலம் அவனை விட்டு போய்விட்டு நீங்கிவிட்டது அபிஷேகம் பெற்றவங்க ஆனா இன்னைக்கு அன்னிய பேச முடியல பாத்தீங்களா முழங்கால் போட முடியல தேவசம்பத்துக்கு வர முடியல ஆவியில கலிகூற முடியலை நமக்கு வந்து உலக கவலைகள் பாரங்கள் பிரச்சனைகள் இவைகள்ல முட்டி மோதி இப்ப கரையாறின மாதிரி உட்கார்ந்து இருக்கிற நமக்கு வீட்டுல பிரச்சனை பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை வேலையில பிரச்சனை இன்னும் விசுவாசத்துல பரிசுத்தில பிரதிஷ்டைகள்ல இப்படி எல்லாம் பல போராட்டங்களை நாம் சந்திக்கிறோம் ஆனா இவைகளுக்கு மத்தியில பிசாசு அவன் தன்னுடைய மடியில நம்மளை படிக்க வச்சு ரொம்ப ஞானமா அவன் வந்து நம்முடைய தலைமையினுடைய ஏழு ஜடைகளை சிறைக்க ட்ரை பண்றான் ஏழு ஜட இருந்துச்சு வளர்ந்த சின்ன பிராயத்தில இருந்து அவன் அவனுடைய தலையில சவரன் கத்தி படாதனால அவனுடைய முடியெல்லாம் அப்படியே ஒட்டி ஜடையாயிடுச்சு அட்டி ஆயிடுச்சு ஏழு ஜட இருந்துச்சு இந்த ஏழு ஜடைகளையும் இது ஏழு விதமான தன்மை இல்லாவிட்டால் ஏழு விதமான பிரதிஷ்டை இல்லாவிட்டால் ஏழு விதமான ஜீவியம் இதுல பிசாசு டெக்னிக்கலா என்ன பண்ணிட்டான் அவனுடைய ஏழு ஜடைகளையும் சிறப்பிச்சிட்டான் இந்த ஏழு ஜடையா இந்த ஏழு ஜடையில எதெல்லாம் சிறைச்சிருக்கிற பிசாசு எதுல கை வச்சுட்டாங்க சிந்திக்கணும் நீ சிம்சோனா இருந்தால் நான் சிம்சோனா இருந்தால் எனக்கும் உங்களுக்கும் ஏழு ஜடைகள் ஏழு பிரதிஷ்ட இருக்கணும் அது பிறந்தது முதல் அவன் நெசரையன் ஒரு விசுவாசி எப்போ மறுபடி பிறக்குறானோ இல்லாவிட்டால் ஆன அபிஷேகத்துல அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கின்ற நசரையனா இருப்பான் முதல் நமக்கு பல பிறப்பு இருக்கு மறுபடி பிறத்தல் இருக்கு ஜலத்தினால் பிறத்தல் இருக்கு ஆவியினால் பிறத்தல் இருக்கு என்னைக்கு அபிஷேகம் பெற்றமோ அன்னையில இருந்து நாம் சாகுற வரைக்கும் நமக்கு இந்த பிரதிஷ்ட இருக்கணும் ஏழு ஜடை இந்த ஏழு ஜடையில சவரகன் கத்தி நினச்சிக்கூடாது படவே கூடாது உனக்கு அந்த ஏழு தன்மைகள் இருக்கணும் அந்த ஏழு தன்மைகளும் பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியம் நான் ஏழு ஜடைகளை சிம்பிளா சொல்றேன் என்னாகமும் ஆறாம் அதிகாரம் மூணுல இருந்து ஏழு வரைக்கும் பார்த்தா இந்த ஏழு ஜடையும் இருக்கு இந்த ஏழு காரியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிப்பட்டவன் திராட்சரசையும் புசியாமலும் தான் நசரையனா இருக்கும் நாளெல்லாம் திராட்சை செடி விதை முதல் தோல் வரையில் உள்ளவைகளினால் செய்யப்பட்ட யாதொன்றையும் புசியாமலும் இருக்க கடவன் பாருங்க ஒன்னு திராட்சை மற்றொன்று மதுபானம் இந்த ரெண்டும் விளக்கணும் இது அவனுடைய பிரதிஷ்டையில முக்கியமானது ஒரு ஊழியக்காரன் இல்லாவிட்டால் அபிஷேகம் பண்ணப்பட்டது முதல் தன்மை அவன் திராட்சை கத்தி வந்துருச்சுன்னா வெலை நினைச்சிடுவான் நம்மள விட்டு போயிடும் அந்நாபம் ஆவியில் நிரம்ப முடியாது முழங்கால நிக்கலாம் கொஞ்ச நேரத்தில் டயர்ட் ஆயிடும் கொஞ்ச நேரத்துல சோர்ந்து போயிடுவோம் நம்முடைய மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகும் ஆவில உன்னஸ் கிடைக்காது அப்படி நம்ம லேட்டா வருவோம் அப்படி அசால்ட்டா கேர்லஸ்ஸா வருவான் வந்து உட்கார்ந்தாலும் ஒரு நிம்மதி இருக்காது குழப்பமா இருக்கும் போராட்டமாகவே இருக்கும் திராட்சரசம் இருப்பான் அதான் அங்க தேவன் கொடுத்த கட்டளை அதுல எந்த பாதிப்பும் எந்த சூழ்நிலையிலும் வரவே கூடாது லோக்கா சுவிசேஷம் யோவான் சாணங்களை குறித்து ஆண்டவர் என்ன பேசினார்னு பாருங்க லோக்கா ஒன்னு பதினெட்டு பதினஞ்சு அவன் கர்த்தாக வந்த பிறகு இந்த விஷயத்துல ரொம்ப நீங்க கவனமாக இருக்கணும் ஆனா நம்ம இதுல ரொம்ப கேர்லஸ் ஆகிறோம் 1 உள்ள வரக்கூடாது ஒரு சில எல்லாம் எல்லாரையும் பரியாசம் பண்றாங்க அம்மாவை பரிசம் பண்றான் அப்பாவை பரியாசம் பண்றான் ஊழியக்காரனை பிரியாசம் பண்றான் குருடர்களை பரியாசம் பண்றாங்க செவிடர்களை பரியாசம் பண்றாங்க குறைபாடு உள்ளவர்களை பரியாசம் பண்றாங்க அபிஷேகத்துல நிரம்புறவங்க பரியாசம் பண்றாங்க அந்நியவாசைய பேசி பரியாசம் பண்றாங்க மனுஷகுமாரனுக்குறது மன்னிக்கப்படும் பரிசுத்தாவியானது பேசப்படுவது மன்னிக்கப்படுவதில்லை நமக்குள்ள ஏதாவது பரியாசத்தின் ஆவி இருக்கா சங்கீதம் முதல் வசனம் என்ன சொல்லுகிறது முதலாம் அதிகாரம் முதல்ல நம்ம பார்க்கும்போது என்ன செய்ய பரியாசக்காரருடைய கூட்டத்துல பரியாசம் நமக்குள்ள இந்த நாட்கள் வயசாயிட்டா கூட ஒரு எல்லாம் பரியாசம் பண்றாங்க நமக்குள்ள இந்த அனுபவங்கள் இருக்கான்னு பார்க்கணும் பரியாசம் சிரிக்கி வைக்கிறது பல்ல காட்டுறது ஒருத்தர் ஒருத்தர் குற்றம் சொல்றது அங்க பாரு நடந்தான் அப்படி நடந்தான் அது ஒரு விதமான பரியாசம் நம்முடைய ஊழியத்துல ஒரு சகோதரர் இருந்தாரு பிரேம்னு அவருக்கு கழுத்தை திருப்ப முடியாது கழுத்தை என்ன செய்யாது கழுத்தை மொத்தமா என்ன செய்யணும் அந்த கழுத்து எலும்பு அப்படி நின்னுடுச்சு அவர் நல்லா படிச்சிருக்கிறாரு உள்ளத்துக்கு வந்தாரு இப்ப உள்ளத்தை விட்டு போயிட்டாரு நாங்க எல்லாம் ட்ரைனிங்ல இருக்கும்போது அவர் இருந்தார் நான் அவர் கூட விசிட்டிங் எல்லாம் கழுத்து அப்படியே தான் நிற்கும் அப்போ நான் கேட்டேன் இது வந்து பிறப்புலேயே இருந்துச்சான் ஐயா அது ஒரு ஸ்டோரினார் இதே மாதிரி கழுத்து நின்ன ஒரு ஆளை நான் ரொம்ப பரியாசன செஞ்சேன் பண்ணேன் அவனுக்கு எப்படியோ கழுத்து சரியில்லாம நினைஞ்சிருச்சு ஏதோ ஒரு பாதிப்புல ஒரு மனுஷனுக்கு பாதிப்பு இருந்துச்சு நானு எப்பவும் டெய்லி போகும்போது அவனை செய்யறது பரியாசம் கீழே விழுந்து கருத்து நினைஞ்சிருச்சு நின்றுச்சு போன பிறகு அப்படித்தான் இருந்துச்சு அப்ப பரியாசம் நமக்கு பரியாசம் இருக்கா நேதிமொழிகள் இருபத்தி ஒன்னு இருபத்தி நாலு அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர் அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு என்ன பெயரு பரியாசக்காரன் என்று பெயர் ஒருத்தனை சிரிக்க வைக்கிறது ஒருத்தனை தரக்குறவா நடத்துறது அவனை பார்த்து சிரிக்கிறது பள்ள காட்டுறது அவனை மாதிரியே வாக்கிங் பண்றது அவனை மாதிரியே பேசுறது அவனை மாதிரி செயல்படுத்துறது அது ஒரு என்னது பரியாசம் ரெண்டாவது பரியாசம் அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு என்ன பெயரு பரியாசக்காரன் என்று பெயர் நமக்குள்ள இந்த திராட்சரசம் அது ஒரு ஜடை நமக்குள்ள அது ஒரு பிரதிஷ்டை திராட்சரசத்து கிட்ட போக கூடாது நீ பரியாசத்து கிட்ட என்ன செய்யக்கூடாது போக கூடாது ஒன்னு பரியாசம் பண்ணுகிறதுனால உங்களுடைய கட்டுகள் என்ன செய்கிறது பலத்து போகிறது உங்க பிரச்சனை தீராதற்கு காரணமே பரியாசம் உங்கள் கட்டுகள் பலத்து போகாதபடி உங்கள் கட்டுகள் பலத்து போகாதபடி பரியாசம் பண்ணாதிருங்கள் கிண்டல் கேலி பண்ணுகிறது ஒரு பரியாசம் இரண்டாவது அகங்காரம் ஒரு பரியாசம் அடுத்து இடும்பு உள்ள என்ன செய்யுமா வம்பு இடும்புனா என்னது வம்புழுது சும்மா இருக்கிறவன போய் சீன்றது சும்மா இருக்கிற ஆள போய் வம்புக்கு என்ன திரும்பி பாக்கற ஏதாவது வம்பு பண்றது இப்படிப்பட்ட ஆவி இருந்தாலுமே உனக்கு பரியாசம் காரன் என்று பெயர் உனால அபிஷேகத்துல நிரம்ப முடியாது பேதரு சொல்லுகிறார் கடைசி காலத்துல இந்த பரியாசக்காரர்கள் வருவார்கள் ரெண்டு பேதரு மூணு மூணு ஏசு எங்க வருவாரு இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருக்காரு ஒரு விசுவாசி சொல்லிட்டான் படியே நடந்து அவர் வருவார் அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்துவம் எங்கே பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் சுய இச்சைகளின் நடக்கிறவர்கள் யாரு பரியாசக்காரர் அப்ப நம்முடைய பிரதிஷ்டை எப்படி இருக்கு நம்முடைய ஜடம் எப்படி இருக்கு திராட்சரசே நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்க கூடாது ஒயின் குடிக்கிறதுன்னு திராட்சை ரசம் பரியாசம் செய்யும் பரியாசம் பண்ணுகிறவன் யாரு அவனுடைய கட்டுகள் பலத்து போகும் அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர் சுய இச்சுகளின்படி நடக்கிறவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர் வருகிறார் எங்கெங்க வர்றார் இயேசு அப்படின்னு சொல்றவனுக்கு பெயர் என்னதே பரியாசக்காரன் என்று பெயர் யூதா பதினெட்டு இதுக்கு இன்னொரு சம்பந்தமான வசனம் பதினெட்டு கடைசி காலத்திலே தங்க துன்மார்க்கமான இச்சைகளின் படி நடக்கிறாரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே இவர்கள் இவர்கள் ஆமை துன்மார்க்கமான இச்சைகளின் படி நடக்கிற பரியாசக்காரர் பரியாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டோமோ நம்முடைய பிசாசு கை வச்சிட்டா அப்படின்னு அர்த்தம் சவரகன் கத்திய வச்சுட்டான் உனக்கு ஒரே கிண்டலும் பரியாசமும் விளையாட்டமும் சண்டையும் அம்பும் பேச்சும் தும்பும் எங்கயாவது வம்புறது அதை பண்றது இதை பண்றது வருவாருங்க போகலாம் இந்த லெவலுக்கு நீ வந்துட்டேனா யார் கை வச்சுட்டா சத்துரு கை வச்சுட்டான் சவரன் கத்தியே வச்சிட்டான்னு அர்த்தம் ரெண்டாவது அப்படிப்பட்டவன் திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் விளக்க மதுபானம் நீதிமொழி இருபது ஒன்னுல ரெண்டாவது பகுதி திராட்சை ரசம் பரியாசம் செய்யும் மதுபானம் அமளி பண்ணும் மதுபானம் ஒருத்த குடிச்சானா அவனுடைய கண்கள் ரத்தம் கலங்கின கண்களாய் மாறும் அவனுடைய கால்கள் பரஸ்திரிகளை நோக்கம் நீதிமொழி இருபத்தி ஒன்னு இருபத்தி இவங்க ஹிஸ்டரி வருது யாருக்கு வேதனை யாருக்கு துக்கம் யாருக்கு சண்டைகள் யாருக்கு புலம்பல் சண்டை வந்துருச்சு வீட்டுல குடும்பத்துல பிரச்சனைகள் பண்ணிட்டீங்க தலையிட்டுட்டீங்கன்னு சொன்னாலே நீ அடுத்த ஸ்டுக்கு ரெண்டாவது ஜடையில என்ன செஞ்சுட்டா அமளி பண்ணிட்டேன் அதிகாலமே சாராயத்தினால் கிளம்புறவர்களுக்கு ஐயோ நம்மதான் ஜாராயம் குடிக்கிறது இல்லையா ஜாராயம் வேற மாதிரி குடிக்கிற அப்படிதானே அஞ்சு பதினொன்னு சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டு போகும் அளவும் சும்மா உபிம் பெற்றவங்கதான் யாருக்கு துக்கம் யாருக்கு வேதனை யாருக்கு சண்டைகள் யாருக்கு புலம்பல் யாருக்கு காரணம் காயங்கள் இதெல்லாம் அங்கதான் அது பாம்பை போல கடிக்கும் விரியனை போல தீண்டும் அது கடைசில இந்த பரிய மதுவானம் குடிக்கிறவனுக்கு சொரணம் இருக்காது என்ன பிரசங்கம் பண்ணாலும் சொரண இருக்காது நேரடியா வச்சு ஏசுங்க சொரணையே இருக்காது குடிகாரன பாத்தீங்களா அதனால தான் சில விசுவாசிகளுக்கு இந்த பிரசங்கம் காத்திருப்பு கூட்டம் சுத்திகரிப்பு இதுலாம் என்ன வராது சுத்தமா சொரணையே வராது நல்லவனுக்கு என்னது லேசா தொட்டா போதும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நீதிமொழி இருபத்தி மூணு கடைசி இருபத்தி அஞ்சு பாருங்க என்னை அடித்தார்கள் எனக்கு நோக்கம் என்னை அரைந்தார்கள் எனக்கு சுரண இல்லை இருந்தாதான் சூடு சோரண இருந்தா தான் நீ நல்லா இருவிய ஒரே பிரசங்கம் உனக்கு கிளியர் ஆயிடுமே ஒரே முழங்காலும் உனக்கு சரியாயிடுமே எத்தனை அடிகள் எத்தனை டிரிப்புக்கு எத்தனை நியாய தீர்த்திருக்கிறார் எத்தனை தரம் அன்னிச்சிருக்கிறார் மறுபடி மறுபடி நம்முடைய பிரதிஷ்டையில நம்ம பிசாசு கை வைக்க இடம் கொடுக்கிறோம் ஜடை திராட்சம் ரசம் திராட்ச திராட்ச செடி சம்பந்தப்பட்ட இருக்க கூடாது பரியாசம் இருக்கக்கூடாது இடும்பு இருக்கக்கூடாது அகங்காரம் இருக்கக்கூடாது சுய இயச்சு இருக்கக்கூடாது ஏசு வருவாருங்கிற எங்க வர்றாருங்கிற கேள்வி இருக்கக்கூடாது உட்காந்து கிண்டல் கேள்வி பரியாசம் பண்ணி விளையாட்டு ஒரே ஜோக் அடிச்சிட்டு போகக்கூடாது இது எல்லாமே முதல் பிரதிசில பிசாசு கை வைக்கிற அனுபவம் ரெண்டாவது அமளி சண்டை சொரண இல்ல எல்லா வாக்குவாதம் கெட்ட பேசினாலும் சொர்ணை இல்ல முந்திலாம் அப்படி கிடையாது சோத்ரம் சோத்ரம் சோத்ரமா அதான் பாஸ்டர் போன ஊழியக்கார கூட்டத்தில் எங்களுக்கு சொன்னாங்க அவளுடைய சால்வைய தொங்கலை அறுத்ததுக்கு தாவியின் மனதை நெஞ்சிருச்சு இருந்துச்சு சோத்திரம் சோத்திரம் சோத்ரம் ஐயோ அடுத்தவன் சால்வியை அறுத்துட்டமே அறுத்துட்டமே ஆனா பச்சை எடுத்துக்கிட்டதும் உரியவை கொன்னதும் அவனுக்கு என்ன செய்யல மனசுல அடிக்கல துடிக்கல ஆரம்பத்துல பாவம் செஞ்சா மனசுல ஒரு வேதனை உண்டாகும் இப்ப துணிகரங்கள் பெருகி போய் இஷ்டத்துக்கு போனதுனால நமக்கு வந்து என்ன தப்பு பண்ணாலும் நல்லா உட்காந்துட்டு அப்படியே சோத்திரன் நமக்கு சொரணையே இல்ல நம்ம இப்படி போறமே கத்திரி சமூகத்துல பெருமையா போய் நிக்கிறோமே யோசனை இல்ல மூணாவது மூணாவது ஜடை அஞ்சாவசனம் என்னாகமோ ஆறு அஞ்சு அவன் எல்லாம் சவரகன் கத்தி அவன் தலையின் மேல் படலாகாது சவரகன் கத்தி அவன் தலையில படலாகாது அதுதான் மெயின் அந்த கத்தி என்னைக்கு படிச்சோ அன்னைக்கு லைஃப் முடிஞ்சு வச்சு இது பிரதிஷ்டையை உடைக்கிற அனுபவத்தை காண்பிக்கிறது பொருத்தனை தீர்மானம் எடுத்த தீர்மானங்கள் உடன்படிக்கைகள் இவைகளை உடைக்கிறதை காண்பிக்கிறது நசரைய விரதம் காக்கும் நாளெல்லாம் சபரகன் கத்தி அவன் தலையின் மேல் படல் ஆகாது ஓன் பிரதிஷ்டையில கை வச்சுனா கிறிஸ்து மேல கை வச்ச மாதிரி நமக்கு யாரு தலை கிறிஸ்து நமக்கு தலையாக இருக்கிறார் தலையில கை வைக்க கூடாது தேவனுடைய பிரதிஷ தேவனோடு பண்ண பிரதிஷ்டையில நீ கை வைக்கவே கூடாது அது அப்படியே பாதுகாக்கப்படணும் பண விஷயமோ நில விஷயமோ வீடு விஷயமோ பிள்ளை விஷயமோ ஊழிய விஷயமோ தொழில் விஷயமோ ஜபமோ உபவாசமோ டிரெஸ்ஸோ சாப்பாடோ எதுல எதுல எல்லாம் நீங்க பிரதிஷ்டை பண்ணிருக்கீங்கன்னு உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க நீ பண்ண பிரதிஷ்டையில கை வைக்க கூடாது உடைக்கக்கூடாது தீர்மானத்தை முயறக்கூடாது பைபிள் ரீட் பண்றது ஜபம் பண்றது உபவாசம் போடுறது ட்ரெஸ் பண்றது கூட்டங்களுக்கு வர்றது தசவாகம் காணிக்கை விசுவாசம் பரிசுத்தம் ஜபம் விழிப்பு ஜபம் இப்படி நீங்கள் என்னெல்லாமோ உங்களுக்கு எந்தெந்த சூழ்நிலையில் ஆவியானவர் உங்களுக்கு எப்படி எப்படிலாம் இடைப்பட்டாரோ அந்தந்த ரீதியில நீங்கள் இணைஞ்சிருப்பீங்க பிரதிஷ்டையை பண்ணியிருப்பீங்க நான் எவ்வளவோ பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய பக்தி விருதிக்கு எதுவாக ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்ட பல மரணக் கட்டுகள் பல மரண போராட்டங்கள் வியாதி ஆக்சிடென்ட் இப்படி பல நேரங்களில நீங்க பல விதங்களில் பிரதிஷ்ட பண்ணியிருக்கலாம் பிள்ளைகளுக்காக உங்களுக்காக தனிப்பட்ட ஜீவியத்துக்காக அதெல்லாம் உங்களுடைய ஆவிக்குரிய ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு தனியான தொடர்பு அது ஒவ்வொரு விசுவாசிக்கும் இருக்கணும் ஊழியர்களுக்கு இருக்கணும் அப்படிப்பட்டவர்களை தான் பைபிள் சொல்வது பரிசுத்தவான்கள் பலியினால் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டிச் சேருங்கள் என்பார் எக்காரணத்தை முன்னிட்டு நீ வைக்க கூடாது இடம் கொடுக்க கூடாது எப்படி ஆனா குறுக்க அவன் பிள்ளை வந்துட்டா அவன் அழுதான் அதனாலதான் பைபிள் சொல்லி இருக்கிறது பொருத்தனை பண்ணின பின்பு யோசிக்கிறது அவனுக்கு கண்ணியாயிருக்கும் பொருத்தனை பண்ணி நிறைவேற்றாது அது அவனுக்கு பாவமாகும் வந்துட்டா நீ அத கத்துறவுண்ட கேட்பாரு அந்த விஷயத்துல நீ கவனமாக இருக்கணும் பொறுத்தனை நீ செய்ய பரவாயில்ல செஞ்சுட்டு நிறைவேற்றாட்டா அது ஒரு குற்றம்னு பைபிள் சொல்லுது இருபத்தி மூணு நீ பொ சொன்ன உற்சாக பலியை செலுத்த தீர்ப்பா செலுத்தி தீர்ப்பாயாக செலுத்தி தீர்ப்பாயாக அது உன் மேல விழுந்த கடமை அதுல சவரகன் கத்திய நிச்சய கூடாது படவே அது தேவன் அவன் எதிர்பார்க்கிற நாலாவது ஜடை ஒரு நெசரையனுடைய கேரக்டர்ல பரிசுத்தம் இருக்கணும் சிம்சோன் விழுந்ததுக்கு பல காரணங்கள் அவன் ஜட அந்த வந்து ஏற்பாடு பண்ணது காரணமே காசால திம்நாத் வாழ்க்கை முடியுது பரிசுத்தம் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை நம்முடைய பேச்சுல நினைவுல சிந்தையில தோற்றத்துல உணர்வுல வாஞ்சையில விருப்பத்துல ஊழியங்களில ஜீவியத்தில பழகுதல்ல பண விஷயத்துல பேச்சு எந்தெந்த காரியத்திலேயும் சிரிப்புல கூட உனக்கு பரிசுத்தம் இருக்கணும் இல்லாட்ட அதனாலதான் முத்தத்தினால் என்னை காட்டி கொடுக்கறாயோன்னு கேட்டார் முத்தம் பண்றான் ஆனா அதுல என்ன இருக்கு துரோகம் இருக்கு அதனாலதான் பைபிள் சொல்லுவது பரிசுத்த முத்தத்தோடு ஒருவரையொருவர் வாழ்த்துங்கள் அப்ப நமக்கு இந்த நாட்கள் யோசிச்சு பாருங்க நம்ம நியாயிகள் அவளை ஒரு வேசிய கண்டு அவளோட பெண்ணோடு இருந்தான் இங்க பரிசுத்தம் இல்ல அதே அந்த இடத்துலதான் அவனுடைய வாழ்க்கைய நெசியது அஸ்தமனத்தை சந்திக்கிறது சும்மா இந்த விசுவாச பாதையில ஏதோ ஒரு விசுவாசின்னு போக முடியாது ஒரு விசுவாசியினுடைய நாலாவது உடை மூணு இங்க சென்ட்ரல் புரிதா திராட்சரம் இருப்பார் ஒரு ட்ரிப்நாத் இரண்டாவது காசா அதையும் போய் விழுந்தான் அது பாதாளத்திலேயே போய் விழுந்துச்சு வசனம் சொல்லுகிறது நீதிமொழிகள் அவளுடைய வீடு மரணத்துக்கு போகும் வழி பாதாளத்துக்கு போகும் வழி அங்கேயேதான் போயிட்டான் அவனுடைய வாழ்க்கை அங்கதான் முடிவை சந்தித்தது வாசிங்கறைகளுக்கு கொண்டு போய்விடும் அவனை கரெக்டாக கொண்டு போய் செட்டில் பண்ணிடுச்சு அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி தோல்வியின் வழி போய் அங்கேயே விழுந்துட்டான் நாலாவது என்ன அர்த்தம் நமக்குள்ள ஒரு கிறிஸ்துவுக்கு எதுவான வளர்ச்சி உண்டாகிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிரதிஷ்டையில ஒரு வளர்ச்சி செபத்துல ஒரு வளர்ச்சி நம்முடைய விசுவாசத்துல ஒரு வளர்ச்சி கிறிஸ்துவின் நிறைவான ஒரு வளர்ச்சி அப்படியே பல இடங்களில் என்ன செய்யணும் வளர்ச்சி இல்லன்னா பிரயோஜனம் இல்லை இன்னைக்கு அநேகருக்கு சரியான வளர்ச்சி இல்ல ரெண்டு பேரு மூணு பதினெட்டு நம்முடைய கர்த்தரும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு வளருங்கள் தன் தலைமயணும் வளரவிட்டு கத்திராகி கிறிஸ்துவின் எல்லாவற்றையும் நஷ்டம் விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன் சுத்தமா உனக்குள்ள வளர்ந்துகிட்டே இருக்கணும் அவரை அறிகிற அறிவின் மேன்மை உலகத்தை வெறுக்கிறது கிறிஸ்துக்குள்ள வளர்றது ஒவ்வொரு வசனத்துல வசனத்தை நம்ம தியானிக்க தியானிக்க தியானிக்க நம்முடைய ஜீவியத்துல ஒரு தெய்வீக வளர்ச்சி உண்டாகும் எங்க வசிக்கிறோம் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கேசியர் நாலு பதினொன்னு மேலும் நாம் அனைவரும் குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் அளவுக்கு தக்க கிறிஸ்துவின் அளவுக்கு தக்க பூரண புருஷர் ஆகுவது போல வரலாம் வளரணும் நம்ம வளரணும் இல்லன்னா பிரயோஜனம் இல்ல ஐந்தாவது பிரதிஷ்டிறது உனக்குள்ள வளர்ந்துகிட்டே இருக்கணும் அதுல கை வைக்க கூடாது அப்படி குறைஞ்சிடக்கூடாது டவுன் ஆயிடக்கூடாது இல்ல அப்படி ஸ்டாக்நெட் ஆடி தேங்கி போய் நிக்க கூடாது நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஒரு வளர்ச்சி உண்டாகிட்டே இருக்கணும் போல நமக்குள்ள ஒரு வளர்ச்சி அண்டையில் போக கூடாது அவன் விரதம் காக்குற வரைக்கும் அந்த பிரதேச இருக்கிற ஒரு விசுவாசிய ஒரு ஊழிய காரணம் பிரேதத்துக்கு பக்கத்துல போகக்கூடாது யாதொரு பிரேதத்தின் பக்கத்திலும் போக கூடாது அப்படின்னு என்ன அர்த்தம் எழுத்தின் பிரகாரமானது அன்றைக்கு உள்ள பிரதிஷ்ட பிரமாணம் இன்னைக்கு உள்ள பிரேதான் என்ன செத்து போன மரித்து போன பின்மாறி போன சபையை விட்டு விலகி போன தேவனை விட்டு தூரம் போன தடுமாறி போன எருசிலேமில் இருந்து எரியோவுக்கு இவங்க கிட்ட நிச்சய கூடாது நீ போக கூடாது பிரேதத்து பக்கத்தில் போக கூடாது யாதொரு பிரேதத்தின் பக்கத்திலும் போக கூடாது விரதம் காக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரேத தண்டையிலும் போயிடக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் அவங்க கிட்ட போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் செத்தவங்களை போய் குளிப்பாட்டிட்டு வாங்க செத்தவங்களை போய் தூக்கி பெட்டியில் வச்சு அடங்க மட்டுவாங்க அந்த பூவு அந்த சென்ட்டு அந்த ஸ்மெல்லாம் எங்கே இருக்கும் உங்க மேல இருக்குமா இருக்காதா நிச்சயமா இருக்கும் அப்படியே இருக்கும் அதனால பிரேதத்தை பார்த்துட்டு வந்தா நம்ம கையை கழுவுறோம் ட்ரெஸ்ஸை கழுவுறோம் என்னெல்லாமோ பண்றோம் தலையில தண்ணியை தெளிக்கிறான் காலை கழுவுறான் கையா கழுவுறான் எப்படியாவது அதை என்ன செய்யணும் போயிரு நமக்குள்ள பிரேத தண்டையில் போகிறோமா ஒருத்தன் கேக்குறா எங்க அப்பா போய் அடக்கமன்ட்டு வர சொன்னாரு மரிச்சவன் அடக்கமன் நீ வா என் பின்னால பிரேதம் உனக்குள்ள இருக்கா கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது ஒரு விசுவாசி விசுவாசம் இல்லாம இருந்தாலே அது கிரியை இல்லாத விசுவாசம் செத்து போனது உனக்குள்ள பிரேதங்கள் இருக்கா பின்மாத்தக்காரங்களோட ஐக்கியம் இருக்கா பிரதிசிய உடைத்தவங்களோட ஐக்கியம் இருக்கா விசுவாசத்தை மறுதளித்தவங்களோடு உங்களுக்கு ஐக்கியம் இருக்கா உபதேசத்துக்கு மாறாய் வாழ்க்களோடு ஐக்கியம் இருக்கா திருடனோடு ஒருமித்து போகிறாய் விவசாயக்காரரோடு உனக்கு பங்குண்டு என்னாக அவன் தன் தேவனுக்கென்று செய்த நசரையம் அவன் தலையில் இருக்கிறபடியால் மரணமடைந்த தன் தான் தகப்பனால் ஆகியும் தாயினால் ஆகியும் சகோதரனால் ஆகியும் சகோதரியானாக தன்னை தீட்டுப்படுத்தலாகாது ஏழாவது எந்த சூழ்நிலை யார் நிமித்தமோ தீட்டுப்படக்கூடாது ஏழாவது பழைய ஒருத்தன் தீட்டுப்பட்டவனை அம்மா போய் அம்மாவும் போய் பிடிச்சாலும் அடி வரிசையை அவ்வளவு அடிச்சு தூக்காது அதே போல வேற சொல்லுகிற தீட்டு யாருக்காக கூட தீட்டுப்படக்கூடாது பாஸ்டருக்காக சரி அக்காவுக்குனாலும் சரி அம்மச்சுக்குனாலும் சரி அண்ணனுக்குனாலும் சரி தன் தகப்பனுக்காக தாய்க்காகிலும் சகோதரனுக்காக சகோதரிக்காக அதாவது ஊழியத்துக்கு வந்த பிறகு கூட விசுவாசியா இருக்கும்போது கூட ஏசு ஏசிட்டு வந்து சொல்றாங்க உங்கள் தாயும் உங்கள் சகோதரனும் வெளியே நிக்கிறாங்க யாரு இவங்க தான் யாரு எனக்கு தாயும் சகோதரனும் தேவசித்தம் செய்யறவர்களுடைய தீட்டுப்படக்கூடாது அவங்க நிமித்தம் கூட நீ என்ன செய்யக்கூடாது வார்த்தை அது ஒரு சப்ட் ஒரு பெரிய பாடம் நீங்கள் பழைய பாட படிச்சு பார்த்தீங்கன்னா பைபிளில் வந்து இந்த தீட்டுங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட் யாரெல்லாம் தீட்டு போடுவாங்க மனுஷன் தீட்டு அது வந்து அந்த சப்ஜெக்ட் நான் இன்னும் போனதில்லை எனக்கு அது அதிகமாக நான் அதை தீவிரம் காட்டிக்கொள்ளலை ஆனால் ஒருத்தனை தோட்டுட்டீங்கன்னா வரிசையாக தீட்டு லேவியராகமம் பதிமூணு நாப்பத்தி அவன் அந்த வியாதி இருந்தா அவனே என்ன சொல்லிட்டே அலைனும் என்ன நிலவரம் யாருக்காக நீங்கள் தீட்டுப்படக்கூடாது ஏழாவது வந்து பயங்கரமான பிரதிஷ் தாய்க்கூட தாய் தகப்பன் சகோதரன் சகோதரி யார் நிமித்தமும் கூட நீ நினைக்கூடாது தீட்டுப்பட கூடாது அந்த அம்மா தான் குழப்பி விட்டா நீ போ நீ இந்த போட்டு போன சாப்பாடு செஞ்சு அவன் கண்டுபிடிச்சு சபிச்சு போயிருவேன் அந்த சாபத்த கடைசியில் அம்மா அம்மனும் சேர்ந்து சதி திட்டம் போட்டு வாங்கிட்டாங்க அம்மாவுக்கும் நிம்மதி இல்லை பையனுக்கும் வீட்டில் இடம் இல்லை அன்னையோட ஒண்ணு தான் வருஷம் பரதேசம் அதனால நாம் திட்டுப்படக்கூடாது அம்மாவுக்காக அக்காவுக்காக புருஷனுக்காக மனைவிக்காக உங்களுடைய ஜீவியத்தில் தீட்டுகளை நினைச்சு கூடாது கொண்டு வரக்கூடாது இந்த மார்க்கம் வந்து ஒரு பரத ஒரு பிரதிஷ்டையின் மார்க்கம் இது ஒரு பத்தியம் காக்கிறது போல எல்லாருக்கும் மூடுவாங்க இதுல இப்ப சொன்ன கொடூரம் ஆனா ஏழு ஜடையில கை வைக்கிற வரைக்கும் அவனுக்கு உணர்வும் இல்ல அது இதோட கேவலம் ஒரு பிரதிஷ்ட நஷ்டம் அடையுது நமக்கு அடையுது நமக்கு தேவனுடைய சத்தம் கேட்கல நம்மளால பலன் அடைய முடியல அபிஷேகத்துல நிரம்ப முடியலன்னு உடனே நீ விழுந்து மன்றாடி கண்டுபிடிச்சு அந்த விட்டு கவனிக்கல ஏழு எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படிவோம் எந்த பிரதிஷ்டம் உனக்குள்ள நஷ்டமாயிருக்கு எந்த ஜடைய உனக்குள்ள சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது எதினால் உன்னுடைய பலன் உன்னை விட்டு போய்விட்டது நாம் சிந்திக்க வேண்டிய கூட்டம் இதுதான் கதாவே எனக்கு கிருவையாய் அபிஷேகம் கொடுத்தீர் ரட்சித்தீர் இந்த ஐக்கியத்தில் கொண்டு வந்தீர் நல்ல உபதேசங்களை கொடுத்தீர் பல பிரதிஷ்டைகள் பண்ணினேன் நல்ல ஒரு எழுப்புதலின் காலங்கள் எனக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தது ஆண்டவரே உடைய கிருவையினால் இந்த பயணத்தில் நான் இவ்வளவு தூரம் வந்தேன் ஆனால் சூழ்நிலைகள் நிமித்தம் இந்தந்த பிரதிஷ்டைகள் இந்தந்த ஜடையை ஹிசாசு சிறப்பிச்சிட்டான் சுவாமி என்னால் முழங்கால் போட முடியலை ஜபிக்க முடியல அந்ய பாச பேச முடியல ஆவியில கலிகூற கூற முடியல இளைப்பாறு தேவ சமூகத்துல பெற்றுக் கொள்ள முடியல புதுப்பித்து தந்தால் என் மரணம் வரைக்கும் உமக்கு உண்மையா இருப்பேன் ஒரு விசை எனக்கு இறக்கம் பாராட்டும் எத்தனை பேர் போறீங்க பரியாசத்தின் ஆவிக்கு இடம் கொடுத்து கிருவையை நஷ்டப்படுத்தி விட்டாயோ அமளிகளின் ஜீவியத்துக்கு இடம் கொடுத்து சண்டைகளும் சச்சரவுக்குள்ளே போய் உடைய அபிஷேகத்தை நஷ்டப்படுத்தி விட்டாயோ பிரதிஷ்டை தீர்மானங்களை உடைத்து சாதாரண மனிதனை போல நீ மாறிவிட்டாயோ பரிசுத்தையும் குறித்து கவலையற்றவனாய் பரிசுத்த ஜீவியத்தை நஷ்டப்படுத்தி விட்டாயோ கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக கிருவையிலே வளராமல் பிரதிஷ்டையில் வளராமல் நீ அப்படியே முடங்கி போய்விட்டாயோ பின்மாற்ற காரர்களோடும் பின்மாற்ற சந்ததிகளோடும் ஐக்கியப்பட்டு வெறுமையாய் போய்விட்டாயோ ஆவிக்குரியவர்கள் என்று பேசக்கூடியவர்கள் மத்தியில இருந்து அவர்களுடைய சின்ன சின்ன தோல்விகளின் நிமித்தம் தீட்டுப்படுத்திக் கொண்டாயோ அவர்கள் ஜபிக்கவில்லையே அவர்கள் உபவாசிக்கவில்லையே அவர்கள் நம்மை போலதானே இருக்கிறார்கள் என்று அவர்களோடு உன்னை ஒப்பிட்டு உன்னை தீட்டுப்படுத்தி எதுவானாலும் சத்திர ஜெயித்து விட்டான் என்பதை கவனத்தில் கொண்டு தேசத்தை அசைக்க சபையை அசைக்க குடும்பங்களை அசைக்க சமுதாயத்தை அசைக்க கத்தர் பலசாலியாய் அபிஷேகித்தார் உன் மேல் இருக்கிற ஒரு அபிஷேகம் உன் தலையில் இருக்கிற உன் மேல் இருக்கிற அபிஷேகத்தை கொண்டு தேவன் பலத்த கிரியைகளை செய்ய முடியும் உன் மேல் இருக்கிற அபிஷேகம் ரட்சகனின் அபிஷேகம் மீட்கக்கூடிய அபிஷேகம் அநேகரை காப்பாற்றும் அநேகரை தூக்கி எடுக்கும் அபிஷேகம் நீ அதன் மேன்மையை மறந்து விட்டாய் வாயை திறந்து அழுது விழுந்து முகுங்குப்புற விழுந்து மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே சத்துரையினுடைய பிரதேசத்தில் கை வைத்து விட்டானே கத்தி வைத்து விட்டானே என்னை மன்னியோ ஒரு விசை என்னை பலப்படுத்தும் நான் உமக்காய் நிற்பேன் சிம்சோன் அதைத்தான் சொன்ன ஒரு ஆண்டவரே ஒரு விசை என்று மன்றாடினான் ஒரு கண்ணீரை கத்தர் எதிர்பார்க்கிறார் ஒரு நொருங்குண்டையும் இன்றைக்கும் உனக்கும் எனக்கும் வருமானால் தேவன் இறக்கம் இறங்கி நம்மை பலப்படுத்துவார் அநேகருடைய அபிஷேகம் விலகி போனது தெரியவில்லை தலைய கேடா தலையை உயர்த்துங்க வாயை திறங்க சத்தம் பரலகுத்துக்கு எட்டட்டும் சிறைச்சாலையில் இருந்து சின்சோன் கதறின தேவனுக்கு கேட்டது வாய திறந்து சொல்லுங்க அந்தவரை நான் திட்டப்படுத்தி கொண்டேன் என் பிரதேச நஷ்டப்படுத்தி விட்டேன் के पड़ते हैं। के रंग माटे पर इंड सष्ट